நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போவது குதிரைவாளி எள்ளு சாதம் செய்ய தேவையான பொருட்கள் குதிரைவாளி அரிசி ஒரு கப் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு ரெண்டு டேபிள் ஸ்பூன் காய்ந்த மிளகாய் அளவு உப்பு ருசிக்கு கடுகு ஒரு ஸ்பூன் எண்ணெய் நாலு டீஸ்பூன் செய்முறை முதல்ல நம்ம குதிரை வாழி அரிசி ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு ரெண்டு விசில் கொடுத்து வேக வச்சு அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதை கலந்து வச்சிட்டோன்னா சாதம் வந்து ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும் அது ரெடி பண்ணி வச்சிடலாம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பவுடர் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிப்போம் வானூல் வச்சிடலாம் வானூல் காய்ஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துப்போம் அப்புறம் அறுத்துட்டு அப்புறம் காஞ்சி மிளகா போட்டு வறுத்துக்கலாம் எள்ளு போட்டு வறுத்துடுவோம் கருவேப்பிலையும் போட்டு அதை வறுத்துட்டு இதை எடுத்து ஆறு வச்சிடலாம் ஆறினதும் மிக்ஸியில் போட்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுட்டு உப்பு ருசிக்கு மாதிரி கலந்து கோர்ஸ் பவுடரை அரைச்சிப்போம் ஒன்றும் பாதிம ஒன்று ரெண்டும் அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது அதை அரைச்சதை எடுத்து அந்த உதிரி உதிராக எடுத்து வச்சுக்கொள்ளே அந்த ரைஸில் கலந்துருவோம் அந்த பவுடரை கலந்துட்டு இப்போ ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் மணல் வச்சுருவோம் மணல் காய்ஞ்சதும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுடுவோம் நல்லெண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுருவோம் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பில் கொஞ்சம் போட்டு பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தாளிச்சதை அந்த ரைஸில் கொட்டி கலந்துருவோம் நல்லா கலந்துட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துக்குவோம் உப்பு கரெக்டாக இருந்தால் விட்டுடலாம் இல்லைன்னா உப்பு கொஞ்சம் கூட கலந்து நல்லா கலந்து விட்டுவிட்டு டாஸ் பண்ணிட்டோன்னா சுபாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி குதிரைவாளி எள்ளு சாதம் தயார் நம்ம எப்போ ஒரே மாதிரி ரைஸ் லெமன் ரைஸ் தேங்காய் சாதம் செய்யறதுக்கு பதிலாக இது மாதிரி செய்வோமே இது சுவையா இருக்கும் ஆரோக்கியமான உணவு ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்